வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு தேசிய நன்றி அறிதல் நாள் முதல் ஐக்கிய அமெரிக்காவில் நினைவு கூரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அதிபர் அப்ரஹம் லிங்கன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமையை நன்றி தெரிவிக்கும் நாளாக கடைபிடிக்குமாறு பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எகிப்திய மன்னன் துட்டன் காமுன் என்பவரின் கல்லறைக்குள் ஹாவர்ட் கார்டர் மற்றும் கார்னவன் பிரபு ஆகியோர் சென்றனர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கல்லறைக்குள் சென்ற முதல் மனிதர்கள் இவர்கள் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு லெபனான் ஒருதலை பட்சமாக விடுதலையை பிரகடனப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் சமர்ப்பித்த இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசின் படைகள் வட கொரியாவினுள் நுழைந்து தென்கொரியா மற்றும் அமெரிக்க படைகள் மீது பெரும் தாக்குதலை தொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாதியை பாதுகாக்கும் சாதியை பாதுகாக்கும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவுகளை தீயிட்டு கொளுத்தும் போராட்டத்தை தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு குவாத்லூபேவின் பாஸ்டர் நகரில் ஒரு நிமிடத்தில் பெய்த ஒன்று புள்ளி ஐந்து அங்குல மழையே உலகில் இதுவரை பதியப்பட்ட மிக பெரும் மழை வீழ்ச்சியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன் ஹீத்ரோ விமான நிலைய பொருட்கள் பாதுகாப்பு அறையிலிருந்து இருபத்தி மில்லியன் பெறுமதியான 6.800 தங்க பாலங்கள் கலவாடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேர் அவர்கள் அயர்லாந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றிய முதலாவது பிரிட்டிஷ் பிரதமர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் லூதியானா நகரில் நேரிட்ட ரயில் விபத்தில் இருநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நேபாளத்தில் மன்னர் ஞானேந்திரா அவசர கால சட்டத்தை பிறப்பித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் நாகாலாந்து மாநிலத்தில் தனி நாடு கோரும் அமைப்புகளின் மீதான தடை நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கான்கோட் விமானம் தனது கடைசி பயணத்தை இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரின் மீது மேற்கொண்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சஹாரா பாலைவனத்திலிருந்து பிரான்ஸ் ஆஸ்ட்ரிக் ஒன்று என்ற தனது முதலாவது செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சுனிதி குமார் சாட்டர்ஜி இந்திய மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ராம்சரண் சர்மா இந்திய வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வர்க்கீஸ் குரியன் இந்திய பொறியியலாளர் தொழில தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வி கே மூர்த்தி இந்திய ஒளிப்பதிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யஷ்பால் இந்திய அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரபி ராய் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு குருவிக்கரம்பை வேலு சுயமரியாதை இயக்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவிந்த் பன்சாரே இந்திய இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு லலித் அதுலத் முதலி இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல்லா அகமது மலேசியாவின் ஐந்தாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வி கே பஞ்சமூர்த்தி ஈழத்து நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஜுன் ராம்பால் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிரிக் ஹக்ஸ் அமெரிக்க பதிப்பாளர் தொழிலதிபர் ஃபேஸ்புக்கை ஆரம்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆனந்த் சங்கர் தமிழக திரைப்பட இயக்குனர் திரைக்கதையாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மீரா நந்தன் தென்னிந்திய திரைப்பட நடிகை மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கை அரசியல்வாதி தேசிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சா கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் இந்திய வரலாற்றாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜி வரலட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எஸ் பொன்னுத்துறை ஈழத்து எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் மங்கோலியா நாட்டில் குடியரசு தினம் என்று இந்தியாவில் அரசியல் சாசன தினம் மற்றும் உலக உடல் பருமன் எதிர்ப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே